அலி வசல்ல எங்களை நோக்கி வந்தனர் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது உழு செய்து எங்களுக்கு தொகரையும் அசரையும் தொழுவித்தனர் அவர்களுக்கு முன்னால் கைத்தடி ஒன்று இருந்தது அந்த கைத்தடிக்கு முன்னால் பெண்களும் கழுதைகளும் சென்று கொண்டிருந்தனர்